அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு செய்வானை நாடி வினை நாடிக் காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் ஒரு செயலை செய்கின்றவனுடைய திறமைகளை ஆராய்ந்து பிறகு செய்யும்படியான செயலின் தன்மைகளையும் தெரிந்து செயலை செய்வதற்கேற்ற காலத்தையும் பொருத்தமாக தெரிந்து செயலை செய்வாயாக இதுதான் இதனுடைய பொழிப்புரை இனி விளக்கம் பார்ப்போம் செயலுக்கேற்றவரையும் செயலுக்கான காலத்தையும் பொறுத்து செயல் நிகழ்த்த வேண்டும் எந்தெந்த காலத்தில் எதை எதை செய்ய வேண்டும் என்றும் யார் யார் எந்தெந்த செயலை செய்யும் ஆற்றல் உடையவர் என்றும் எந்தெந்த செயல் செய்வதற்குரியது என்றும் ஆராய்ந்து செய்தல் வேண்டும் அது நல்ல பயனாகத்தான் அமையும் செயல் புரிபவனுடைய இலக்கணம் இந்த அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று குரட்பாக்களிலும் செயலின் இயல்பு ஐந்தாவது குரட்பாவிலும் உபதேசிக்கப்பட்டது நேரத்தோடு பொருந்த அறிதல் என்பது இந்த நேரத்தில் இந்த தன்மையுடையவன் இந்த செயலை செய்தால் அது நன்கு நிறைவேறும் என்பதுதான் மேற்கோளாக நாம் பழமொழி என்கிற நூலில் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடலை பார்க்கலாம் தெற்ற அறிவுடையார் கல்லால் திறனில்லா முற்றலை நாடி கருமம் செய்ய வையார் கற்றொன்றறிந்து கசடற்ற காலையும் அற்றதன் பாற்றேம்பல் நன்று தெளிந்த அறிவினை உடையவரிடமே செயலை ஒப்படைப்பார்கள் அதா தெளிவான புத்தி பொறுமையாக இருக்கிறவர் தெளிந்த அறிவை உடையவரிடத்தில்தான் செயலை ஒப்படைப்பார்கள் வயதில் மூத்தவர் என்று திறமையில்லாதவரிடம் ஒரு செயலை ஒப்படைக்க மாட்டார்கள் ஒன்றை கற்று குற்றம் ஏதும் இன்றி தெளிவுபெற்ற நிலையில் இருந்தாலும் திறமை இல்லாதவராக இருந்தால் அவரிடத்தில் உள்ள தொடர்பை விலக்கிக் கொள்ளுதல் நன்று அவரிடம் செயலை ஒப்படைக்காமல் இருத்தல் நன்று என்று பொருள் இனி பதவரை பார்க்கலாம் செய்வானை செயல் புரிபவனின் இலக்கணத்தை நாடி ஆராய்ந்து வினை செய்யப்படும் செயலின் இயல்பை நாடி ஆராய்ந்து செயல் புரிபவனையும் செயலையும் காலத்தோடு தகுந்த நேரத்தோடு இணைத்து எய்த பொருந்தும்படி உணர்ந்து அறிந்து செயல் செயல் புரிபவனை செயலாற்ற செய்ய வேண்டும் செயல் புரிபவனின் இலக்கணத்தை ஆராய்ந்து செய்யப்படும் செயலின் இயல்பை ஆராய்ந்து செயல் புரிபவனையும் செயலையும் தகுந்த நேரத்தோடு இணைத்து பொருந்தும்படி அறிந்து செயல் புரிபவனை செயலாற்ற செய்ய வேண்டும் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்